அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இரை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் வையகம் எல்லாம் இறை காக்கும் பூமி முழுவதையும் அரசன் காப்பான் அவனை முறை காக்கும் அந்த காக்கக்கூடிய அரசனை காப்பாற்றுறது எதுன்னா அந்த ராஜாவை எது காப்பாற்றுகிறது அப்படின்னு கேட்டா அவன் கடைபிடிக்கிற ராஜ தர்மந்தான் காப்பாற்றும் செங்கோலே காப்பாற்றும் முறை காக்கும் முட்டாச்செயின் முட்டாச்சையின்னா கொஞ்சம் கூட குறைவுபடாமல் அதை ஒழுங்கா செய்வானே ஆனால் ஆக வையகமெல்லாம் இறை காக்கும் செமிகாலன் போட்டுக்கணும் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின் அதாவது அதுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடையூறுகளையெல்லாம் களைந்து செங்கோல முறையாக செலுத்துறது அப்படிங்குற அர்த்தம் முட்டாச்செயின்னா தடை வராமல் செலுத்துவானே ஆனால் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம விட்டுக் கொடுக்காம ஒழுங்கா செங்கோல் அதாவது தர்மமான வழியில் அற வழியில் நடத்துவானே ஆனால் அவனை அந்த அறம் காக்கும்னு அர்த்தம் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முட்டாச்சையின் முறை காக்கும் அந்த தர்மமே அவனை காப்பாற்றும் செங்கோலே அவனை பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம் முட்டுதல்னா தடுத்தல் எதிர்த்தல் அப்படின்னு அர்த்தம் முட்டான்னா அது இலக்கணப்படி ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம் என்பார்கள் முட்டை செய்யும்படியான சோதனைகள் வந்து முட்டியை இடத்தும் அரசன் முறையை விட்டு விடலாகாது இங்கே குறிப்பு அரசன் உலகை காக்கிற போது அவனுடைய ஆட்சி முறை அவனை காக்கும் அரசனுடைய செங்கோல் ஆட்சியின் திறத்தை அறிந்த மக்கள் அவனே ஆட்சி நடத்த வேண்டும் என்று அவனையே ஆதரிப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே உணர்த்தப்படுகிறது யாரு மாட்டும் பாரபக்ஷம் இல்லாமல் நீதி வழங்கும் அரசனை அவனது நீதிமுறையே காக்கும் நீதிமுறையே காக்கும் அந்த அதிருஷ்ட சக்தியான அந்த தர்மமே அவனை காப்பாற்றும் உலகமெல்லாம் காக்கும் மன்னனை அவனுடைய செங்கோல் காக்கும் இந்த குரட்பாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது மனு சோழனுடைய வாழ்க்கை அரசன் நேர்மையாளனாக இருக்க வேண்டும் நடுவு நிலைமை மிக்கவனாக அரசாட்சி செலுத்த வேண்டும் தனக்கு வேண்டியவர்கள் தவறு செய்தாலும் தட்டி வேண்டும் தண்டனை கொடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் அரசனது மகன் சென்ற தேரின் குறுக்கே கன்றுக்குட்டி ஒன்று துள்ளி வந்து அடிபட்டு மடிந்தது கன்று இறந்த சோகத்தில் பசு வேகமாக சென்று அரசனிடம் மணியடித்து முறையிட்டது பசுவின் துன்பத்தை பார்த்து தன் மகனை தேற்காலில் இட்டு கொல்ல துணிந்தான் மனுநீதி சோழன் சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம் வாயிற் நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகு நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் பெரிய புராணத்திலையும் இந்த விஷயம் வந்திருக்கிறது ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான் தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தன்மைந்தன் மருமந்தன் தேராழி உறவுர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோதான் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோதான் சேக்கிராருடைய பாடல் இது பெரிய புராணத்தில் இருக்குது குசலாவவகாரேஷு சௌஹ்தேஷு பரீட்சிதா பிராப்த காலந்து தே தண்டம் தாரயுதேஸ்வபி தசரத சக்கரவர்த்தியினுடைய அமைச்சர்கள் மக்களிடம் அணுகிச் செயல் புரிவதில் திறமை மிக்கவர்களாக விளங்கினார்கள் நல்ல மனம் படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து அதாவது நட்பாராய்ந்து அவர்களுடன் பழகினார்கள் தனது மகனே தவறு செய்தாலும் அவனை தண்டிக்க துணிந்தார்கள் என்று பாலகாண்டம் முதல் காண்டே ஏழாவது சர்க்கத்திலே எட்டாவது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகத்தை முதல்ல படிச்சு அர்த்தம் பார்த்துட்டோம் நான்கு ஐந்து ஆறு ஏழு குரட்பாக்கள் நேர்மையாக அரசாழும் அரசனுக்கு கிடைக்கும் பயன்களை நமக்கு உணர்த்தி அருளின இனி பதவரை பார்க்கலாம் வையகம் உலகம் எல்லாம் எல்லாம் இறை அரசன் காக்கும் பாதுகாக்கிறான் முறை நேர்மையை முட்டா முறை செய்யின் இடைவிடாமல் நேர்மையாக அரசாட்சியை நடத்துவானேயானால் அவனை அந்த அரசனை காக்கும் அந்த நேர்மை அரசாட்சியே அந்த அறமே அவனை பாதுகாக்கும் உலக மக்களை அரசன் பாதுகாக்கிறான் அந்த அரசன் இடைவிடாமல் நேர்மையாக அற வழியிலே அரசாட்சியை நடத்துவானேயானால் அந்த அரசாட்சியை மக்களும் அந்த அறமும் சேர்ந்து பாதுகாப்பர் அந்த அரசனை பாதுகாப்பர் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முட்டா முறை செய்யின் முறை காக்கும் தர்மோ ரக்ஷத்தை ரட்சித்தகா என்றபடி அறத்தை காப்பவனை அறம் காக்கும் என்றபடி என்பது பொழிப்புரை இறை காக்கும் வையகம் எல்லாம்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 பூஜ்யம் 8, 2, 1, 1, 1, ஒன்பது 6 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்